ிாத்தயத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம நி கஷ்டி கணமதி கர்மத்து கார்த்தே ஹியவசுணை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்லி அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டு வகையான சாதனைகளையும் ரெண்டு வகையான வாழ்க்கை முறைகளையும் உபதேசம் பண்ணியிருக்கிறேன் வேதத்தின் மூலமாக அப்படின்னு உபதேசம் பண்ணினார் சாதனைகளில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லை ஆனால் வாழ்க்கை முறையே தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொன்னார்னா கர்மத்தை செய்யாமல் கர்மமற்ற நிலையை அடைய முடியாது வெறுமன சந்நியாசம் பண்ணினத்துனால மாத்திரம் மோக்ஷம் கிடைச்சுடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கருத்தை சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா ஞானம் பெறாத வரைக்கும் ஒரு அஜ்ஞானியால் கர்மம் பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிறார் நஹி கஷ்டித் கணம் அப்பி ஜாதுஷ்டிய கர்ம கருத்து ஜாதுன்னா ஒரு அர்த்தம் அகர்மக்கிருத்து அகர்மகத்துனா கர்மம் பண்ணாமல் கஷ்டித் நிஷ்டதி நகி திஷ்டதி கர்மத்தை பண்ணாமல் இருக்க முடியாது ஏன் முடியாது காரியத்தே ஹவசஹ்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை பிரகிருத்தியோட குணம் இருக்குது நம்ம உடம்பில் நம்ம சரீரம் மனசு எல்லாம் பிரகிருத்தியோட காரியம் பிரகிருதி வந்து மூன்று குணங்களால் ஆனது அதாவது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதை பற்றி பகவான் பதினாலாவது அத்தியாயத்தில் விரிவாக விளக்கி சொல்ல போகிறார் இந்த பிரகிருத்தியோட குணங்களால் அவசகா கர்ம காரியத்தே தன் எதையாவது செய்வான் ஆக இந்த பிரகிருத்தியோட குணம் சும்மா இருக்காது எதையாவது வேலை செய்ய வைக்கும் ஆகையினால் கர்மத்தை விடுறதுங்கிறது நடக்கவே நடக்காது பின்னாலேயும் சொல்ல போகிறார் நகி தேகபிரதா சக்கியம் தியக்தும் கர்மான் நசேஷதா அப்படின்னு பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்லப் போகிறார் இந்த சரீரம் இருக்கிறவன் கர்மம் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல போகிறார் ஆக அர்ஜுனனுக்கு பகவான் கர்மத்தை டோட்டலாக விடுறதுங்கிறது நடக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக புரிய வைக்கிறார் ஆக இந்த ஸ்லோகம் கர்மத்தை விட முடியாதுன்னு சொல்கிறது இதுக்கு முன்னால் என்ன சொன்னார் ஒருவேளை நம்முடைய வில்லை வச்சுட்டு செய்யாமல் இருக்கலாம் ஏன்னா இந்த கர்ம விஷயத்தில் இந்த கர்மங்கிறதே வில்ஃபுல் ஆக்ஷன் தான் கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம கர்த்தா ஸ்வதந்திரஹானெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்கிற வழக்கம் அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ மாற்றி செய்கிறதுக்கோ நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையினால அந்த வேலையை செய்கிற நாம் சுதந்திரமானவன்தான் ஆனாலும் பிரகிருத்தி நம்மளை விடாது நம்ம அதை ஒழுங்கு பண்ணி செஞ்சுட்டால் நல்லது அந்த வில்ல நமக்கு பிரகிருத்தியோட சுவாவத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்திட்டால் நல்லது இல்லைன்னா அந்த பிரகிருத்தி நம்மளை விடாது என்னத்தையாவது செய்ய வச்சு நம்மள செயல்லையும் சிக்க வச்சு செயலின் பலனையும் சிக்க வச்சுடும் எனவே இயற்கையாக இருக்கக்கூடிய ஸ்வாவமாக இருக்கக்கூடிய கர்மத்தை நம்முடைய முயற்சியினால் அதை ஒழுங்குபடுத்திக்கணும் அதை பற்றி தான் பகவான் உபதேசம் பண்ண போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் எச்சரிக்கை பண்ண போகிறார் நீ கர்மத்தை செயல் என்ன ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்ல போகிறார் நாளைக்கு பார்க்கலாம் நகி கஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாத்துக்கமத்து காரியத்தேய சர்விரகிருஜைகுணை எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்